வணக்கம் நற்றையின் ஆயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்தி சேவை இரண்டாயிரத்தி பதினெட்டு கார்த்திகை மாதம் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தமிழகத்தில் காலியாக உள்ள பதினெட்டு தொகுதிகளில் பாதிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் யாரும் இதுவரை மேல்முறையீடு செய்யவில்லை என தமிழக தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளார் மேகதாதுவில் அறுபத்தி ஆறு டி எம் சி தண்ணீரை தேக்கினால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வராமல் பாலைவனமாக மாறிவிடும் ஆகவே இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திருச்சியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியுள்ளார் தமிழ்நாடு முதல்வரின் அதிகாரப்பூர்வ டுவிட்டர் கணக்கில் முகப்பு படத்தில் தற்போது ஜெயலலிதா இருக்கும் படமும் அதன் மேல் பக்கம் த அயன் லேடி என்றும் அதன் கீழ்பக்கத்தில் வி மிஸ்யூ அம்மா என்றும் எழுதப்பட்டுள்ளது தனிநபர் பின்புலம் சரிபார்ப்பு சேவையை ஆன்லைனில் துவங்க உள்ளதாக தமிழக காவல்துறை அறிவித்துள்ளது புயல் பாதித்த மாவட்டங்களுக்கு மின் மின்கட்டணம் செலுத்துவதற்கு இன்று வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது இம்மாவட்டங்களில் மின்கட்டணத்தை ரத்து செய்வது தொடர்பாக தமிழக முதல்வருடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவின் நினைவு இன்று சர்ச்சைக்குரிய செய்திகளை ஊடகங்கள் வெளியிடக்கூடாது என்று ஆறுமுகசாமி ஆணையம் தெரிவித்துள்ளது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோரின் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டு வருமான வரி கணக்குகளை மறு மதிப்பீடு செய்ய வருமான வரித்துறைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது நூற்றி பத்தொன்பது இடங்களை கொண்ட தெலுங்கானா மாநில சட்டசபைக்கு டிசம்பர் ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் வாராங்கல் மாவட்டத்தில் சோதனை சாவடியில் ஐந்து கோடி ரூபாயை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் சபரிமலையில் ஐயப்ப பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மூன்று பேர் கண்காணிப்பு குழு நேரில் ஆய்வு செய்ததில் வசதிகள் திருப்திகரமாக உள்ளதாக ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது மக்களின் உதவியால் கேரளத்தை மீண்டும் உருவாக்குவோம் இதற்காக அனைத்து பிரிவினரிடம் இருந்தும் யோசனைகளும் பெறப்பட்டு அவை தொகுக்கப்படும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள முன்னாள் மற்றும் தற்போதைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீது கடந்த முப்பது ஆண்டுகளாக நான்காயிரத்தி கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது பணியிடங்களில் பாலியல் வன்முறைகள் நடப்பது குறித்து விவாதித்து தீர்வு காண அமைச்சரவைக் கூட்டம் டிசம்பர் பத்தாம் தேதி கூடுகிறது காற்று மாசுவை கட்டுப்படுத்த தவறிய டெல்லி அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரூபாய் கோடி அபராதம் விதித்துள்ளது பொது அறிவு அறிவுரை அஞ்சல் கதை சொல்லும் தலைகள் சமையல் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை வருகிறார்கள் இணைகிறீர்கள் அயல்நாட்டு செய்திகள் அமெரிக்காவைச் சேர்ந்த எட்டு வயது சிறுவனான ரியானின் ஆண்டு வருமானம் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி கோடியாக உள்ளது இந்த சிறுவன் யூ டியூப் குழந்தைகளுக்கான விளையாட்டு சாதனங்களை விமர்சனம் செய்கிறான் எங்களது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா நிறுத்தினால் வேறு எந்த கல்ஃப் நாடுகளுடனும் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்ய முடியாது என்று ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது ஓரின சேர்க்கை தற்போது வெகுவாக பரவி வருவதாகவும் அது தற்போது ஃபேஷன் ஆகிவிட்டது என்றும் போப் பிரான்சிஸ் வேதனை தெரிவித்துள்ளார் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் பாதிரியார் பணியில் இருந்து வெளியேறிவிடுவது நல்லது என்றும் அறிவுறுத்தியுள்ளார் அமெரிக்காவில் குவாரா இணையப்பக்கம் ஹேக் செய்யப்பட்டு பயனர்களின் தகவல் திருடப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ராயல் என்பீல்டு பைக்கின் நவம்பர் மாத விற்பனை சரிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் பணப்புழக்கம் ரூபாய் லட்சம் கோடியை தாண்டிவிட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் உள்ளிட்ட தயாரிப்புகளின் உற்பத்தி மற்றும் விற்பனையை செய்து வந்த கிளாக்ஸோஸ் மிட்ளைன் கன்சியூமர் ஹெல்த் இந்தியா நிறுவனத்தை இந்துஸ்தான் யுனிலிவர் வாங்குவது உறுதியாகியுள்ளது இந்தியாவில் முப்பதாயிரம் பிளாஸ்டிக் உற்பத்தி நிறுவனங்கள் செயல்படுவதாக மத்திய வணிகத்துறை தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதத்தில் ஐ தொடர் நடைபெற இருக்கிறது இந்த சீசனுக்கான வீரர்களின் ஏலம் வரும் பதினெட்டாம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூரில் நடக்கிறது இந்த ஏலத்தில் 50 இந்தியர்களையும் 20 வெளிநாட்டு வீரர்களையும் 8 அணி உரிமையாளர்கள் ஏலம் எடுக்க இருக்கிறார்கள் டெல்லி டேர்டில்ஸ் ஐ பி அணியின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் என்று வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான பேலன்டோர் விருது குரோஷியா வீரர் லுகாப் மொட்ரிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஐசிசி தரவரிசை பட்டியலில் இந்திய டெஸ்ட் அணி புள்ளிகளுடன் முதலிடத்தில் இடத்தில் இருக்கிறது ஆஸ்திரேலியாவுடன் மோதும் முதல் டெஸ்ட் தொடர் நாளை அடிலேடில் தொடங்குகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் நான்குக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றினால் நூற்றி புள்ளிகளுடன் முதல் இந்தியா நீடிக்க வாய்ப்புள்ளது ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இனிமேல் மாற்றுத் திறனாளிகளுக்காக ஐம்பது இருக்கைகள் ஒதுக்கப்படும் என்று பெங்கால் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் சவ்ரவ் கங்குலி அறிவித்துள்ளார் திரைச் செய்திகள் பாடகி சின்மையை சொன்னது உண்மைதான் தமிழ் திரைப்பட நடிகர் ராதாரவிக்கு மலேசியாவின் மெலாகா அரசின் சார்பில் டத்தோ பட்டம் வழங்கப்படவில்லை என்று அம்மாநில உயரதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் இந்தியன் ட்ரூ படத்திற்கு பிறகு நடிக்கப் போவதில்லை என்று உலக நாயகன் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு நடக்கும் லோக்சபா தேர்தலில் தனது மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் வேட்பாளர்களை நிறுத்தப்போவதாகவும் அவர் கூறியுள்ளார் மகாவீர் கர்ணா என்ற வரலாற்று சண்டை படத்தில் நடிகர் விக்ரம் நடிக்க உள்ளார் இந்த படத்திற்காக பத்மநாப சுவாமி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்